வணக்கம் லட்சணையின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் உடல் உறுப்பு தானத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி அதிமுகவில் இன்று முதல் உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்படுகின்றன பேருந்து கட்டணக்குறைப்பு வெறும் கண்துடைப்பு என்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது இலங்கை கடற்பகுதிக்குள் எல்லை தாண்டி செல்லும் மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடாது இப்பிரச்சினையை அந்நாட்டு அரசு மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்று மத்திய அமைச்சா் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் தமிழ்நாட்டில் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வதில் காலதாமதம் செய்பவர்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி கூறியுள்ளார் கோவையில் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஜல்லிக்கட்டுப் போட்டியில் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு மாருதி ஆல்டோ பரிசாக வழங்கப்பட்டது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையுடன் இன்று தொடங்குகிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முர்தலாக் தடை சட்ட மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முனைப்புடன் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களில் அவருடன் சென்றவர்கள் பற்றிய விவரங்களை அளிக்கும்படி பிரதமர் அலுவலகத்திற்கு தலைமை தகவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் சிறந்த ஹிந்தி சொல் ஆதார் என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி அறிவித்துள்ளது குறைந்த செலவில் வாழத் தகுந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடம் பிடித்துள்ளது சவுத் ஆப்பிரிக்கா முதலிடம் பிடித்தது பெண்கள் சக்தி மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் நேர்மறையான மாற்றம் வந்துள்ளதாக நாற்பதாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் சிவசேனாவை தொடர்ந்து பாஜக உடனான கூட்டணியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் வெளியேறவுள்ளது புதுச்சேரியில் ரஜினி மக்கள் மன்றத்திற்கு இதுவரை ஒன்றரை லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரிக்க சட்ட வரைவு அமெரிக்க செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மென்சா அமைப்பு அண்மையில் நடத்திய தேர்வில் பிரிட்டனின் தென்கிழக்கு பகுதியான ஒக்கிங்ஹாம் நகரைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி சிறுவன் மெகுல் கார்க் நூற்றி அறுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று புதிய சாதனை படைத்துள்ளார் சவுதி அரேபியாவின் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த மூத்த இளவரசர் அல் வலித் பின் தலால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஈராக்கில் அமெரிக்க விமானங்கள் தவறுதலாக தாக்குதல் நடத்தியதில் எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் வடகொரியா அணு ஆயுத கைவிடுவதற்காக அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக மேலும் அழுத்தம் கொடுக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது பயனாளிகளுக்கு அரசு அளிக்கும் மானிய உதவிகள் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கே நேரடியாக மாற்றப்பட்டதன் மூலம் அரசுக்கு ரூபாய் அறுபத்தி கோடி மிச்சமாகியுள்ளது என்று நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் தெரிவித்தார் சர்வதேச அளவில் விமானங்களில் இணையதள சேவை அளிக்கும் நிறுவனமான கோகோ நிறுவனம் சென்னையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தை தொடங்கப்போவதாக அறிவித்துள்ளது தொலைத்தொடர்பு துறையில் ஈடுபட்டுள்ள பிர்லா குழும நிறுவனமான ஐடியா செல்லுலார் நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை நூறு சதவிகிதம் அளவுக்கு அனுமதிக்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது பட்ஜெட்டில் மின் வாகனங்களுக்கு அதிக அளவில் வரிசலுகை இருக்கும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் சாம்பியன் பட்டத்தை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் போபண்ணா பாபாஸ் ஜோடி இறுதிச் சுற்றில் தோல்வியடைந்து இரண்டாவதுடன் பிடித்தனர் கனடாவின் கேப்ரியா டப்ரோஸ்கி குரோஷியாவின் மேட்டாவிட் ஜோடி வெற்றி பெற்றது நியூசிலாந்து பாகிஸ்தானுக்கிடையேயான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி தொடரை கைப்பற்றியது டெல்லி டேர் டபுள்ஸ் அணியின் கேப்டனாக கவுதம் கம்பீரை நியமிக்க இருப்பதாக அந்த அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளாா் IPL பி ஏலத்தில் இங்கிலாந்தின் பென்ஸ்டோக்ஸ் அதிகபட்சமாக பனிரெண்டரை கோடிக்கு ஏலம் இந்திய வீரர் ஜெய்தேவ் உனட்கர் ரூபாய் பதினொன்றரை கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வாங்கியுள்ளது திரைச்செய்திகள் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது திருநங்கை மாலினி ஜீவரத்னத்தின் லேடிஸ் அண்ட் ஜென்டில் என்ற ஆவணப்படத்தை இயக்குநர் ப ரஞ்சித் சென்னை ஆர் கே வி ஸ்டுடியோவில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார் விஜய் படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் தான் நடிக்க இப்படம் அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு நூறாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை